ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் உபாகர்மாங்கிற தலைப்பில் சிராவணம் எப்படி செய்துக்கணும் அதாவது உபாகர்மாவை எப்படி செய்துக்கணும் அதற்கு என்ன பலன் எதற்காக செய்துக்கிறது அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம் அடுத்ததாக மிக மிக முக்கியமாக இருக்கிற ஆச்சாரம் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய தர்மங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா அடிப்படையாக அதுதான் நாம் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தர்மம் ஆச்சாரம்னா என்ன அப்படின்னா புரியறாப்பில் சொல்லணும்னா இங்கிலீஷில் டிசிப்ளின்னு சொல்கிறோம் கட்டுப்பாடுகள் ஆஃபீஸுக்கு போகிறதுன்னா அதுக்குன்னு உள்ள ட்ரெஸ்ஸுகளோடு போகிறது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லாம் யூனிஃபார்ம் அதெல்லாம் போட்டுன்னு போகிறது அப்படிங்கிறது போல் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு சில கட்டுப்பாடுகள் சுவாவமாகவே நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்கா அதற்குத்தான் ஆச்சாரம் அப்படின்னு பேர் அது நிறைய இருக்குது அடிப்படையாக அதுதான் வேணும் அது தேசத்துக்கு தேசம் மாறுபடுறது அ சம்பிரதாயம் அப்படின்னு கூட புரியறாப்பில் நாம் வச்சுக்கலாம் சம்பிரதாயம்னு சொல்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் இருக்கும் வழக்கங்கள் அதற்குத்தான் ஆச்சாரம்னு பேருன்னு புரியிறாப்பில் நாம் வச்சுக்கலாம் எஸ்மி தேசேயா ஆச்சார பாரம்பரிய கிரமாத்திருமிருத்தியவிரோதேன சதாச்சார சவுச்சத்தை அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது எந்தெந்த தேசத்தில் ஆச்சாரம்னு பரம்பரையாக நம்முடைய முன்னோர்களெலாம் கடைபிடிச்சுன்னு வந்தாலோ அதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் அந்த ஆச்சாரமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ருதிஸ்மிருத்தி அவிரோதேனா வேதம் சொல்கிற விஷயங்களுக்கும் நம்முடைய மகர்ஷிகள் நமக்கு சொல்கிற விஷயங்களுக்கும் விரோதம் இல்லாமல் இருக்கணும் அப்படி எது இருக்கோ அதுக்குத்தான் சதாச்சாரம்னு பேர் அதை நாம் தொடர்ந்து கடைபிடிச்சுன்னு வரணும் அதில் எந்த மாற்றமும் நாம் செய்யக்கூடாது அது விஷயமாக நமக்கு சந்தேகமும் இருக்கப்படாது அதை அடிப்படையாக நாம் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நாம் எது செய்தும் பிரயோஜனமில்லை அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் வசிஷ்டர் நமக்கு காண்பிக்கிறார் ஆச்சாரகீனம் நப்புனந்தி வேதா எதப்பியதீத்த சக ஷட்ரங்கை சந்தாசியேனம் மிருத்தாலே தியஜந்தி நீடம் சக்குந்த இவ ஜாத்தபா ஆச்சாரம் இல்லாமல் நாம் எதை செய்தும் அது பிரயோஜனம் இல்லை அது நம்மை சுத்தி பண்ணாது நமக்கு பலனை கொடுக்காது அப்படி ஆச்சாரம் இல்லாமல் எவ்வளவு மந்திரங்கள் ஜபம் பண்ணினாலும் சரி எவ்வளவு பூஜைகள் பண்ணினாலும் சரி எவ்வளவு வேதங்கள் அத்தியனம் பண்ணினாலும் சரி எவ்வளவு சாஸ்திரங்கள் படித்தாலும் சரி அது நம்மை காப்பாத்தாது சந்தாம்சியேனும் மிருத்திகாலே தியஜந்தி சந்தாம்சின்னு வேதத்துக்கு பேர் காயத்ரி மந்திரத்திலிருந்து ஆரம்பித்து நாம் எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோ தூக்கும் சந்தஸ்னு பேர் சந்தாம்சி அப்படின்னு பேர் அது நம்மை காப்பாற்றாது எது மாதிரி அப்படின்னா நீடம் சகுந்தா இவ ஜாத்தபக்ஷாக பட்சிகள்ாம் கூடு கட்டும் எதற்கு கூடு கட்டும் அப்படின்னா முட்டையிடுறதுக்காக கூடு கட்டும் அப்படி அழகாக கூடை அமைச்சு அதில் முட்டையெல்லாம் வச்சுட்டும் பறந்து போயிடும் அந்த முட்டையெல்லாம் வெடித்த பிறகு குட்டி அந்த கூண்டுலையே இருக்கும் அதுக்கு பறக்க வந்துருத்தும் ரெக்க முளைச்சிருத்தோன்னா அந்த கூட்டை விட்டுட்டும் பறந்து போய்டும் இத்தனை நாள் நம்ம இந்த கூடு காப்பாற்றிட்டே அப்படின்னு நினச்சி பார்க்காது ரெக்க வந்துருத்தோன்னா கூட்ட தள்ளிவிட்டு பறந்து போய்டும் அதுபோல் தான் நாம் ஆச்சாரம் இல்லாமல் எவ்வளோ மந்திரங்கள் ஜபித்தாலும் சரி எவ்வளோ வேத பாராயணங்கள் பண்ணினாலும் சரி எவ்வளோ பூஜைகள் பண்ணினாலும் சரி கடைசி காலத்தில் அது நம்ம விட்டுட்டு போயிடும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது ஆக ஆச்சாரங்கிறது ரொம்ப முக்கியம் ஆச்சாரத்தினால்தான் நமக்கு நிறைய லாபங்களும் கிடைக்கிறது நாம் செய்யக்கூடிய கர்மாக்களில் ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்படக்கு அடிப்படையாக அத்தனை கர்மாக்களுக்கும் அடிப்படையாக சில பலன்கள் சொல்லியிருக்கா நம்முடைய மகரிஷிகள் எந்த ஒரு பலனை உத்தேசித்து நாம் எந்த ஒரு மந்திரத்தை ஜபிச்சாலும் சரி அல்லது எந்த ஒரு தர்ம காரியங்களை பண்ணினாலும் அது பூர்ணமாக பலனை நமக்கு கொடுக்கறது அதனால் ஆயுஷு நமக்கு விரத்தி ஆகிறது நாம் மனசில் சங்கல்பித்த பலன்கள் அத்தனையும் கிடைக்கிறது அடுத்த தலைமுறையினர் நம் மனசுக்கு ஏத்தா போல அமையிறது இத்தனை பலன்கள் இருக்கு நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் அத்தனைக்கும் ஆனால் இந்த ஆச்சாரங்கிறது இல்லைன்னா இவ்வளோ பலன்கள் நமக்கு வராமல் போய்டுறதுன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது என்ன சொல்றதுன்னா ஆச்சாராத் பிரச்சு விவேதஃலமே ஆச்சாரே தூசுக் சம்பாத் ஆச்சாரா ஹியு ஆச்சாரீப் பிரஜா ஆச்சாரா தனம்கம் ஆச்சாரோஹந்தியலம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்றது ஆச்சாரம் இல்லாமல் நாம் என்ன செய்தாலும் கூட அது நம்மை காப்பாற்றாது நாம் தர்மத்திலிருந்து நழிவிடுறோம் நவேத ஃபலமஷ்ணுதே வேதத்தில் சொன்ன பலன் ஒன்று கூட நாம் அடைய மாட்டோம் ஆச்சாரேனது சஞ்சுக்தகா சம்பூர்ண பலபாக் பவேத் ஆனால் ஆச்சாரத்தோடு கூட நாம் செய் எது செய்தாலும் கூட சின்ன ஒரு ஆச்சபணம் செய்தாலும் கூட அது பூர்ணமான பலனை நமக்கு கொடுக்கறது ஆச்சாரால் லபத்தே ஹியாயுஹூ ஆச்சாரத்தை ஒருத்தன் கடைபிடிச்சுருந்தாலே அவனுக்கு தீர்க்கமான ஆயுஷு கிடைக்கிறது ஆச்சாராத்து ஈப்சிதா பிரஜாகா ஆச்சாரத்தை நாம் கடைபிடிக்கிறதுனாலேயே நல்ல சந்ததிகளை நாம் அடையிறோம் நல்ல ஆரோக்கியமான தலைமுறையை நாம் அடைகிறோம் ஆச்சாராது தனம் அக்ஷய்யம் ஆச்சாரத்தை நமக்கு ஒரு ஏழ்மை இல்லாத ஒரு நிலை நமக்கு கிடைக்கிறது எப்பொழுதும் கையில் பணம் இருக்கக்கூடியதான நிலை நமக்கு கிடைக்கிறது அப்படி ஆச்சாரம்தான் அடிப்படையாக ரொம்ப முக்கியம் அப்படி ஒருத்தன் இல்லைன்னா துராச்சாரோஹி புருஷா லோகேபவதி நிந்தி துக்கபாக சத்தம் வியாஜித்தல்பாயுரேவ சர்வலட்சணீனோபி எஸ் சதாச்சாரவான் நரஸ்ரான அனசூய்ச்ச சதம் வருஷாணி ஜீவதி அப்படின்னு தர்மசாஸ்திரம் ரொம்ப உயர்வாக காண்பிக்கிறது அப்படி ஆச்சாரத்தை விட்டுட்டு துராச்சாரமாக அதாவது ஆச்சாரத்தை விளக்கி எவன் எந்த ஒரு மனுஷன் அது புருஷனாகட்டும் ஸ்திரீகளாகட்டும் அத்தனை பேரும் யார் இருக்காளோ துக்கபாகியீட்ட சதம் அவர்களுக்கு மனக் க்ளேஷம் இருந்துட்டே இருக்கும் மனக்கவலை விடாமல் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் மனக்கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் அவளுக்கு துக்கபாக சததம் எப்பொழுதும் துக்கத்தோடையே இருக்கும்படியாக நேர்ந்துடும் வியாதிதா அல்பாஜுரே வச்சா ஆயுஷு குறைஞ்சி போய்டுறது என்ன வியாதித்த வியாதினால் ஏதோ ஒரு ரோகங்கள் வரும் அதனால் அந்த ரோகத்தின் காரணமாக ஆயுஷு போயிடுறது அதையினாலே இந்த ஆச்சாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஆச்சாரங்கள்லாம் என்னென்ன அதை எப்படி எப்படி கடைபிடிக்கணும்னு ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த உபன்யாசங்களில்